சினம் என்பது யாது உள்வேக்காடு புடநியாயம் போல் இது தேகத்தை சீக்கிரம் நஷ்டம் பண்ணும் வெகுளி என்பது மீசை துடித்தல் கண் சிவத்தல் கை முதலிய உறுப்புகள் துடித்தல் வாய்குழறி மேல் விழுந்து கூவுதல் இஃது ஆயுளை நஷ்டம் பண்ணும் ஆகையால் எவ்வகையிலும் கோபத்தின் பூர்வோத்தரமாகிய சினம் வெகுளி என்னும் கூற்றை ஒழித்தல் அவசியம் இதுபோல் மற்ற கெடுதியாகிய காம குரோதாதி சம்பந்தங்களையும் நீக்கல் வேண்டும் காரணம் என்பது கரண சம்பந்தம் உடையது கரணம் என்பது ஒற்றுமை வேற்றுமை தொழில் தன்மை உடையது மட்குடத்தைப் போல் மேலும் லக்ஷணம் அடையாளம் லட்சியம் அடையாளத்தை உடையது அங்கம் லக்ஷணம் ஆதலால் லக்ஷணம் லக்ஷியம் அங்கம் காரணம் கரணம் முதலிய சம்பந்தங்கள் ஒன்றுமில்லாது கெடுதியாகிய தத்துவங்களை அடக்கல் வேண்டும் சிறு குறிப்புகள் ரோம தத்துவமும் பிந்துஸ்தானமும் மனித தேகத்தில் புருவம் முதலாகிய இடங்களில் உரோமம் தோன்றியும் நெற்றி முதலாகிய இடங்களில் தோன்றாமலும் இருப்பதற்கு நியாயம் இந்த தேகம் பாதாதி பிரமரந்திர பரியந்தம் வாயுவாலாகிய தேகம் ஆதலால் அதனுடைய பிரித்திவிகாரியமே தேக வடிவம் ஆதலால் வாயுவின் கூறு செம்மை கருமயிர் பிரித்திவியின் கூறு இந்த ஞாயத்தால் தேகத்தில் செம்மையும் கருமையும் கூடிய ரோமம் உண்டாயிற்று நரை தத்துவக்கெடுதியால் நேரிட்ட ஆபாசம் இந்த தேகத்தில் இருபத்தி ஏழு இடங்களில் வாயுவில் பிரித்திவி தங்குகின்ற இடம் ஆதலால் அவசியம் ரோமம் இருக்கும் மேற்படி இடங்களின் விவரம் கபாலம் ஒன்று புருவம் இரண்டு கண்கீழ் இமை மூன்று மேல்இமை நான்கு நாசிக்கு உட்புறம் ஐந்து மீசை ஆறு கண்ணம் 7, காதுக்கு உட்புறம் எட்டு இருதயம் ஒன்பது கைமூலம் 10, உந்தியின் மேல்ரேகை 11, அடிவயிறு 12, லிங்கத்தடி 13, புட்டத்தின் கீழ்ப்புறம் 14, தொடை 15, முழந்தால் பதினாறு பாதத்தின் மேலிடம் பதினேழு மேற்படி விரலின் மேலிடம் பதினெட்டு முதுகு 19, 20, 21, 20, 21, 21, 21, 21, 21, 22, 21 விழாப்புறம் 22-23 இருபத்து மூன்று முழங்கையின் கீழ் இருபத்து நான்கு கணுக்கைக்கு மேல் இருபத்து ஐந்து கைவிரலின் மேற்புறம் இருபத்து ஆறு இந்த இடங்களில் தவிர மற்ற இடங்களில் உரோமம் தோன்றுவது தத்துவ ஆபாசம் தத்துவங்களினது உட்புற மலங்களே வாயுவின் பிரித்திவியாதலாலும் மேற்குறித்த இடங்களில் அக்கினியின் காரியம் இல்லாததினாலும் உரோமம் தோன்றுகிறது அக்னி காரியப்பட்ட இடங்களில் உரோமம் தோன்றியும் தோன்றாமல் அருகியிருக்கும் நெற்றியில் ஆன்மவிளக்கம் உள்ளது ஆதனால் அதற்கு பிந்துஸ்தானம் என்றும் அறிவு என்றும் பாலம் என்றும் முச்சுடர் என்றும் முச்சந்தி என்றும் முப்பாழ் என்றும் நெற்றிக்கண் என்றும் கபாடஸ்தானம் என்றும் சபாத்வாரம் என்றும் மகாமேரு என்றும் புருவ மூலம் என்றும் சிற்சபை என்றும் பெயராம் ஆதலால் பிந்து என்பதே ஆன்மா பிந்துவின் பீடம் அக்கினி இந்த இரண்டினது காரியமே பிரகாசமாகிய அறிவின் விளக்கம் ஆதலால் உரோமம் அருகியிருக்கிறது பிந்துநாதங்கள் பூர்வத்தில் பிந்துவும் உத்தரத்தில் நாதமும் இருக்கின்றன பிந்து ஆன்மா நாதம் பரமான்மா நாதத்தோடு பிந்து சேர்ந்தால் பிந்து சத்தியும் நாதம் சிவமும் ஆகின்றன பிந்துவுக்கு இது உத்தரநியாயம் பூர்வ நியாயமாவது எல்லா தத்துவங்களுக்கும் புறத்தும் அகத்தும் அகப்புறத்தும் புறப்புறத்தும் விளங்கி தத்துவங்களை தன்வசப்படுத்தியும் தொழில்களைச் செய்வித்தும் தனித்தும் தன்னோடு தத்துவங்களை சேர்க்கிறபடியால் பிந்துசத்தனாயும் தத்துவங்கள் சக்தியாயும் இருக்கும் பாலஸ்தானம் நாம் இருப்பது பாலஸ்தானம் ஆதலால் பாலம் சிறந்தது இதற்கு அனுபவ சித்திகள் திரையோதாந்தம் வரையில் உண்டு